السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين وأصلي وأسلب على سجد الأولين والآخرين نبينا محمد وعلى آله وأصحابه ومن اهتدى بهديه واستلنى بسنته إلى يوم الدين أما بعد أن بكر ياء شكرا لك أن بكر ياء الله أبونا لك ياء فلي سوذني كوريو ركالة நம்முடைய வாழ்வுடைய இந்த காலங்களில் நாம் முகம் கொடுக்காத பலவிதமான சோதனைகளுக்கு நாம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னால் நான் அறிந்த அளவில் மச்சிதல் மூடப்பட்ட நிலையிலும் ஹராம் மூடப்பட்ட நிலையில் சராசுஜமாக துலுகை இல்லாத ஒரு நிலையை இதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் முகம் கொடுக்கவில்லை அப்படியான ஒரு அனுபவம் நமக்கு இல்லை ஆனால் உண்மையிலே இந்த நேரத்தில் அல்லாவும் அல்லாஹுடைய ரசூலும் எங்களுடைய அழகான இந்த பரிபூர்ணமான தீன் இந்த மார்க்கம் எங்களுக்கு அழகான வழிகாட்டல்களை எல்லா காலத்துக்கும் பொருத்தமான முறையில் அனைத்து வழிகாட்டுலையும் அமைந்திருக்கும் நாம் எல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அப்படியான ஒரு பரிபூர்ணமான உண்மையான ஒரு தீனை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்க இருக்கிறான் உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா இதாயத்தை நசீபாக்க வேண்டும் என்று நான் நாம் பிரார்த்தித்தவனாக அன்புக்குரிய சகோதர்களே அல்லா நல்லே இதில் மிக முக்கியமான ஒரு விடயம்தான் சில விடயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புவோம் ஆனால் அதில் நமக்கு நலவு கிடையாது சில விடயங்களை நாம் வெறுப்போம் நடக்க கூடாது என்று நாம் எண்ணுவோம் இருப்பதாக அல்லாஹுள்ள அதனால் இதனுடைய நலவு இந்த நிலைமையில என்ன நலவு இருக்குது என்ன கெடுதிருக்குது என்று அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார் அந்த அடிப்படையில் நாம் இந்த நேரத்தில் எவ்வாறு இதில் பாசிட்டிவ் நல்ல முறையில் இதில் இருக்கக்கூடிய விடயங்களை எவ்வாறு நாம் பயன்படுத்துகிறது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே ஒரு விடயம் இருக்குது உலகத்தில் என்ன விடயம் நடந்தாலும் அதை நாம் நமக்கு அதனுடைய நலவை பார்க்கலாம் அதில் இருக்கக்கூடிய உலகத்தில் அனைத்து விடயத்திலையும் இது ரெண்டும் அமைந்திருக்கு அதனாலதான் ரசூலா அழைப்பு செல்லும்பர்கள் நமக்கு கற்று தந்துருதுவா ஏதாவது ஒரு புதிய விடயத்தை நாம் எடுக்கும் போது அதை உரிமையாக எடுக்கும் போது அல்லது திருமணம் முடிக்கும் போது கெடுதியை விட்டு பாதுகாப்பு தருகிறேன் அதனால் இந்த நிலை எங்களுக்கு தெரியும் கோவிட் நைன்டீன் என்ற இந்த பயங்கரமான அல்லது இந்த வைரசின் காரணமாக முழு உலகமும் ஒரு அச்ச நிலையில் ி எல்லோரும் அனைத்து விடயத்திலேயும் ஒரு அச்சநிலை உண்டாக இருக்கிறது அல்லா சுபான நன்றிகளை நலவுகளை பற்றி சொல்லும் போது அல்லா சுபான சொன்ன விடயம் என்னண்டா தாமகும் பசியை விட்டும் அவர்களை அதேபோல் அவர்களின் அச்சத்தை விட்டும் நாம் பாதோம் அச்சம் பயம் ஹவுப் என்பது ஒரு பெரிய ஒரு சோதனை மனிதனுக்கு இயல்பாக அந்த பயம் உண்டாக அந்த பயத்தினூடாக எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகலாம் அதனால் ஒரு ஒரு பதட்ட நிலை உண்டாகலாம் ஆனா இந்த நிலையில் நாம் மனிதர்களின் அடிப்படையில் அது இயற்கையானது என்ன நடக்க போகிறது இதனால் என்ன நடக்கும் என்ற அச்சம் பயம் வருவது இயற்கையானது இந்த அச்ச நிலையை சரியாக பராமரி நாம் வழிபடு இதை சரியான முறையில் வழிநடத்தினோம் என்றால் அலமதுல இந்த நிலையில் எங்களுக்கு வெற்றி பெற முடியும் இதில் மிக முக்கியமான விடயம் தான் முதலாவதாக அல்லாஹின் மீது உள்ள உறுதியான நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லாமல் அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய அனுமதி இல்லாம எதுவுமே நிகழாம் அனைத்துமே அல்லாஹுடைய கட்டளை அல்லாஹுடைய அனுமதி அவனுக்கு அவனுடைய அறிவுக்கு உட்பட்டுதான் அனைத்துமே நிகழ்ந்து கொண்டிருக்கு முதலாவதாக நம் அனைவரும் அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை இது ஒரு சந்தர்ப்பம் அல்லா வழங்குகிறார் எங்களுடைய அனைத்து இந்த கோவிட் நைன்டீன் நமக்கு கற்றுத்தரக்கூடிய மிக முக்கியமான பாடம் என்னவென்றால் அன்புக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ضعيفا அனுமதியினால் தான் நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால் அல்லாஹுடைய சக்திக்கு மேல எதுவுமே இல்ல அல்லாஹுடைய அல்லாவுடைய பட எந்த ரூபத்தில வரும் என்று எங்களுக்கு தெரியாது அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான சோதனைகள் நல்லவர்களுக்கு இதில் ஹயிர் இருக்குது நல்லவர்களுக்கு அல்லாஹ் இதில் நன்மை வைத்திருக்கிறான் இந்த நேரத்தில் நாம் எப்படி பொறுமையாக இருக்கிறோம் என்பதை எல்லா அவதானிக்கிறான் இந்த நிலையில் அவதானிக்கிறான் இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் தான் நம் எல்லோரும் வாரமும் ஜும்மாவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தொடராக ஜும்மாவுக்கு போனவர்கள் அதை நாம் பிரயாணத்திலே விடாத ஒரு சமூகமாக இருக்கும் அதே நேரத்தில் நோய் நொம்பரங்கள் நேரத்தில் அல்லா நமக்கு அவகாசம் தந்தும் அல்லாஹ் தனியாக பின்பற்றக்கூடிய ஒரு மார்க்கம் அல்ல சமூகமாக எல்லாமே ஒன்று கூடி ஒன்றாக சேர்ந்து நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு மார்க்கம் எங்களுடைய ஐக்கியத்தை ஒத்துமையை காண்பிக்க கூடியவரும் ஆனால் இப்படியான ஒரு நிலைமை இப்படியான நோய்கள் வந்தால் இந்த நேரத்தில் உள்ள வழிகாட்டல்கள் என்ன என்றது ஆனிவர் தெளிவாக இவ்வாறான நோய் பரவு என்றால் இடத்துக்கு நீங்க பிரயாணம் செய்யாதீர்கள் நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் அவ்வாறான நோய்கள் உண்டாகினால் அங்கிருந்து நீங்கள் வெளியே பிரயாணிக்காதீர்கள் என்று செல்லல்லாக ஆனிவர் சிலம் அவர்கள் நமக்கு வழிகாட்டிருக்கிறார்கள் நோய் பரவக்கூடியது ஒரு சபடி இந்த உலகத்துல ஒரு சுண்ணாவ ஒரு நீதியை வைத்திருக்கணும் அந்த நீதி தான் இவ்வாறான நோய்கள் பரகலாம் சஹாபாக காலத்தில் இவ்வாறு அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் இவ்வாறான முடிவுகளை எடுத்தார்கள் ஒன்று கூடி நாம் ஒன்றாக இருக்கும் போது இந்த நோய்கள் பரவி பல ஆயிரக்கணக்கான இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட அதிகமான மக்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதில் சகாபாக்கள் உட்பட தாவில்கள் சஹீதானார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லே அமர்தியல்லானவர்கள் பிரயாணித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த இடம் பக்கம் இந்த செய்தி வந்து திரும்பி போனார் அங்கிருந்தவர்கள் கேட்டார்கள் அல்லாஹுடைய கதா கதர்ல இருந்து நீங்க போறீங்களா தூரம் ஆகிறீங்களா என்று அல்லாஹுடைய ஒரு கதா கதர்ல இருந்து இன்னொரு கதா கதருக்கு நான் போகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதாக அந்த அடிப்படையில்தான் உலகத்தில இருக்கக்கூடிய அனைத்து சத்துவா குழுக்களும் உணமாக்களும் இந்த வழிகாட்டலை முன்வைத்திருக்கிறார்கள் எங்க தீனில் மிக முக்கியமான ஐந்து விடயங்கள் மக்காசு சரியா நாங்கள் சொல்லுவோம் இதை பாதுகாப்பதுதான் தீனுடைய அடிப்படை அதுல முதலாவது எங்கடிகம் ஒவ்வொரு மனிதனுடைய ஜமாத்தான கடமைகளை விட முன்னுரிம கொடுக்கப்படணும் என்றதை எல்லா உலமாக்களும் வலியுறுத்தி முழு உலகத்திலேயும் இப்படியான ஒரு நிலைமை உருவாக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் எங்கட தீன் என்ன சொல்லுது என்ன உடன்படிக்கையுடைய நேரத்துல சஹாபாக்கள் பலருக்கும் ஒரு கசப்பான ஒரு நிலை அவர்கள் அதை விரும்பவில்லை ஆனால் அல்லாஹ் அல்லாஹுடைய ரசூலுடைய கட்டளின் அடிப்படை அதை மனப்பூர்வமாக இட்டுக்கொண்டார்கள் இந்த கட்டளை ஜும் நிறுத்தி சலாத்து நிறுத்தி நாங்கள் தனித்தனிப்பட்ட முறையில் வேண்டும் என்பது இந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளை இந்த நேரத்தில் அல்லாஹுடைய ரசூலுடைய வழிகாட்டல் அதனால் எங்கட உள்ளத்துக்கு இது கஷ்டமாக இருந்தாலும் நாம் ஒவ்வொருத்தரும் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் இதை பின்பற்றணும் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகத்துக்கு வருது செல்லா சொல்ல உடாத விடயங்கள் அல்லாஹ் எனக்கு குறிப்பிட்டாங்க எனக்கு இந்த பூமியை சுத்தமாகவும் முழு பூமியையும் அல்லாஹ் எனக்கு மஸ்ஜிதாக தொல்லக்கூடிய இடமாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் எங்களுக்கு எங்கு இருந்தாலும் மூணு பேர் நாலு பேர் செய்து ஜத்தாக அல்லது தனித்து திப்லாவை சொல்லலாம் இந்த பூமியை அல்லாஹ் கேட்கலாம் எத்தனையோ இடங்களில் தொழுகை நிலைநாட்டப்பட படுகின்றது அதே போல் எத்தனையோ இடங்களில் ஜமாத் நிலைநாட்டப்படுகிறது வீடுகளில் அதான் சொல்லப்படுகிறது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்துவோம் அதே அடிப்படையில் பாதுகாக்க வேண்டும் ஆனால் அல்லாஹுடைய அல்லாஹுடைய பொருத்தம் அதில் இல்லைங்க அந்த விடயங்கள் அல்லாஹ் ஒரு காரண அல்லா ஆக்கி வைத்திருக்கிறார் இதை பெரிய குழப்பமாக மாத்தினார்கள் கிபிலா மாத்தப்படுகிறது இது உண்மையான தீன் இல்ல என்று பல விடயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள் அந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே அல்லாஹ் குரானுடைய ஈமான் சொல்றதுல தான் இருக்குது மறுமையினால ஈமான் சொல்றதுல தான் இருக்குது இந்த நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதியார்களே ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமாக அல்லாஹுடன் ஒரு நெருக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதிகமாக அல்லாஹிட செல்ல நாங்க பாவ மன்னிப்பு தேட வேண்டும் ஊடாக பாவ மன்னிப்பின் ஊடாக தௌபாவின் ஊடாக அல்லாஹ் நிலைமைகளை நிச்சயமாக சீராக்குவான் நிலைமைகள் சீரா ஒரே ஒரு வழி ஐயூபா அலி சலாம் அதிகமாக ஈடுபட்டார்கள் யூனூஸ் அலி சலாம் அதிகமாக ஈடுபட்டார்கள் அந்த அடிப்படையில் நிலைமைகளை அல்லாஹ் இஸ்தெஹ்பாரின் ஊடாக அல்லாஹ் சீராக்க கூடியவனாக இருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லதார்களே இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயத்தில வாய்ப்பாக இருக்குது ரெண்டு அல்லாஹுடைய நியமத்தில் இருக்குது அந்த ரெண்டு நியமத்தும் அதிகமான மக்கள் அந்த விடயத்தில அவங்க மிகவும் இதாக இருக்கிறாங்க அலட்சியமாக இருக்கிறார் அதனே அமைத்தாக கருதுறாங்க அதன் ஒன்றுதான் உடல் ஆரோக்கியம் அன்புக்குரிய சகோதரிகளே எல்லோரும் இந்த நேரத்தில் யாரெல்லாம் இப்ப நோய்வாய்ப்பற்று நோய்வாய்ப்பற்று இருக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை ரசீபாக்க வேண்டும் முழு உலக மக்களையும் நல்லா பாதுகாக்க வேண்டும் அவர்களுக்கு ஆரோக்கியத்துடைய முக்கியம் விளங்கும் இந்த நேரத்தில் யாரெல்லாம் அச்சத்தோட பயத்தோடு இருக்கிறோமோ அந்த நேரம் அது அந்த அவர்களுக்கு இப்ப அச்சம் இல்லாத நிலையுடைய பாக்கியம் விலகும் அதே போல அன்புக்குரிய சகோதரர் ஓய்வான நேரத்துடைய பொறுமதி எங்களுக்கு நேரம் இல்ல பிதியான நேரத்துல தான் அன்புக்குரிய சகோதரிகளே அல்லாஹிட்ட எங்களுக்கு அந்த ஓய்வான நேரத்தை தந்திருக்கிறார் வீட்டில் இருக்கிறோம் குடும்பத்தோட இருக்கிறோம் பிள்ளைகளோட இருக்கிறோம் அது ஒரு மிக முக்கியமான ஒரு மிக முக்கியமான குடும்ப உறவு பிள்ளைகளோட நேரத்தை கழிக்கிறது மனைவி மக்களோட நேரத்தை கழிக்கிறது கணவன்மாரோட சந்தோஷமாக இருக்கிறது இது குடும்பமாக சந்தோஷமாக கழிக்கக்கூடிய நேரமாக நாங்கள் இதை மாற்றிக் இது ஒரு நல்லொரு நேரமாக நல்ல காலமாக எங்களிடம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களை முன்வைக்க கூடிய ஒரு உறவை பலப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு நேரமாக நாங்கள் அதிகமான நேரங்கள் அவர்களோட நாம் கழிக்க வேண்டும் பயன்படுத்த சகோதரர்களே ஒரு டைம் டேபிள் உருவாக்கம் எவ்வாறு இந்த நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வது நாங்க வாசிக்கலாம் மாஷால்லா இந்த காலங்களில் அதிகமான புத்தகங்களை வாசித்து நல்ல விடியங்களை வாசித்து நல்ல விடயங்களை கேட்டு பார்த்து எங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளலாம் ஒரு ஆளின் எங்களுக்கு கட்டம் செய்யலாம் ரஜபுடைய மாதத்துல கடைசி பகந்திருக்கிறோம் ரமவான நெருங்கி கொண்டிருக்கிறோம் குரானு நாங்கள் ஓதலாம் நோவு பிடிக்கலாம் பல குடியங்களில் ஈடுபடலாம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்ல இதே நேரத்தில் நம் நம்ம அவங்களுக்கு சாப்பாடு இல்லாம தொழில் இல்லாத காரணத்தினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க நாங்க ஏந்திய அளவு அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களா இருக்கணும் நிறுவனங்களாக ஒன்று சேர்ந்து செய்யக்கூடிய பாக்கியம் இல்லை அண்டை வீட்டார்களுடைய நிலைமையை கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குதா அவங்களோட நிலைமை என்ன உற்றா உறவினர்களுடைய நிலைமையை பத்தி கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க இப்ப இந்தியிலிருந்து திங்கட்கிழமை முறை முழு நாட்டிலையும் அப்படியே இலங்கை முழு நாட்டிலையும் தேவைய போடப்பட்டிருக்கும் அதனால் யாருக்குமே வெளியே போகையில் அசிராமல் ஒன்றுமே வாங்க முடியாது இன்றைக்கு ஒரு அவகாசம் இருக்குது அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளணும் பயன்படுத்தி அவர்களுக்கு என்ன செய்யலாமோ அரசு ஒரு கிலோ கொடுக்கலாமா அல்லது எது செய்ய முடியுமோ அதை நாங்கள் அழகான முறையில் செஞ்சு கொடுப்போம் அதே போல அன்புக்குரிய இந்த நேரத்தில் எங்களுக்கு வரக்கூடிய இந்த என்சைட்டி கவலை பயம் அச்சத்தை எப்படி மேனேஜ் பண்ணி மிக முக்கியமான விஷயம் நான் மூணு விடயத்தை உங்களுக்கு சொன்னேன் அதுல முன்வைத்தேன் இந்த புதுபாவுடைய பயன்படுத்தும் நான் ஆன்மீகத்தை பத்தி பேசினேன் உங்களோட பிராக்டிகாலிட்டியை பத்தி பேசினேன் இந்த நேரத்துல பிராக்டிக்கலா நாங்க எதை செய்யலாம் அதே நேரத்துல என்சாயிட்டி கவல துக்கம் இந்த நேரத்தில் அன்புக்குரிய சப்போசனை நான் ஒவ்வொருத்தரும் இதை பார்க்க வேண்டும் எவ்வாறுண்டா சில விடயங்களை அல்லாஹ் இப்படியான சூழல்களில் எங்களுக்கு இப்படியான சூழல்கள் உருவாக விடயங்கள் எங்களுக்கு நேரங்களில் நாங்கள் வேலைக்கு போயிட்டு இருப்போம் தொழில் இருப்போம் ஜுமாவுக்கு போயிட்டு இருப்போம் ஆனா இந்த நேரம் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறாங்க என்று நாங்க எங்களோட வாழ்க்கையில எதெல்லாம் எங்களுக்கு மிஸ் பண்ணப்பட்டதோ அதை நாங்க செய்யக்கூடியவர்களாக மாற்றுவோம் அதுக்காக வேண்டி அப்ப எங்கட கவலைய அந்த பக்கம் கவலைய எங்களை மிகைக்காமல் கவலை உண்டாகிறது கவலை எங்களை மிகாது அச்சம் உண்டாகிறது அச்சம் மிகைக்க கூடாது அச்சம் பயம் மிகைக்க கூடாது அன்புக்குரிய மிகக்கூடிய இடத்துக்கு நாங்கள் எங்கள கவனத்தை செலுத்தாமல் நாம் எப்பொழுதும் அவ்வாஹ் எங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த பிரச்சினைக்கு முகம் எல்லோரும் முன்வோம் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவி நல்லா இது மிக முக்கியமான ஒரு விடயம் ஜிமாவுடைய தினத்துடைய ஏராளமான அமல்கள் இருக்குது அதிகமாக செலவா சோது அதே நேரத்தில் வழிகாட்டு வியாபாரத்துல ஈடுபடக்கூடாது அந்த விடயம் அந்த நேரத்தை மதித்து அந்த நாற்பத்தி நிமிடங்கள் பொதுவாக ஒரு நாப்பத்தி நிமிடங்கள் அல்லது கூடினா ஒரு மனுஷன் தான் ஜிமாவுடைய நேரம் அதான் சொன்னத்திலிருந்து அப்ப அதான் சொன்னத்திலிருந்து ஒரு மணி ஒன்னே கால் வரைக்கும் அந்த நேரத்தை நாங்க நாற்பத்தி ஐந்து நிமிடத்தையும் சரியாக நாங்க கலித்தோம் என்ற அம்சா எங்களுக்கு என்ன செய்யலாம் என்றா அல்லாஹுடைய உதவியை பெற்றுக் எங்களுக்கு முஸ்லீம் சமூகம் என்ற அடிப்படை இந்த விடயத்துல ஒரு முன்னுதாரணமான ஒரு சமூகமாக நாங்க மாற வேண்டும் எல்லா இடத்திலும் தீர்மானம் முழு உலகத்திலேயும் மக்கள் இதை வரவேற்கிறார்கள் இவ்வளவு ஒரு பிராக்டிக்கலான நடைமுறைக்கு மிகவும் பொருத்தமான ஒரு மார்க்கம் இந்த அனைத்து கட்டத்திலையும் எங்களுக்கு வழிகாட்டல் இருக்குது மருத்துவர்கள் இதே அளமான முறையில் நன்றி அன்பு சகோதரர்களே அல்லாவின் அதிகமான நேரம் உங்களுடன் பேசுகிறது நோக்கம் அல்ல நானும் என்னுடைய தனிப்பட்ட ஐவாதங்களில் நேரத்தை கலைக்க வேண்டும் பிள்ளைகளுடன் நெருக்க வேண்டும் நீங்க எல்லோரும் உங்களுடைய கவனங்களை அல்லாஹின் பக்கம் திருப்பி இந்த நேரத்தை பயன்படுத்துவோம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவோம் ஒருவருக்கு ஒருவர் நாங்க உதவியாக இருப்போம் அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்தில் கெடுதி பரவறுக்கு இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் நாம் இவ்வளவு காலம் பொதுவான வளமையான காலங்கள் நார்மலான காலங்களில் பிரச்சனை இல்லை சிக்கல்கள் இல்லை இந்த காலங்களில் எப்படி ஒரு ஒரு மெச்சுக்காக வேண்டி ஒரு கிரிக்கெட் விளையாட்டை போல எங்கட ஜிம் ஆக தொழுக நெட்ல பேட் பண்றத போல இது ஒரு உதாரணத்தை நான் நன்மைக்கிறேன் எங்கட வளமையான பொதுவான அசாதாரண நிலை இல்லாத வளமையான காலங்கள் எங்களுடைய எங்கட அனைத்து இது ஒரு பயிற்சிக்குறை அதனுடைய அந்த பயிற்சிய சரியாக பயிற்சி பெற்றோமா என்று சரியான முகம் கொடுத்து அந்த நேரத்துல அவர் சரியாக பேட் பண்ண வேண்டும் சரியாக போல் பண்ண வேண்டும் சரியாக பீல் பண்ண வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த அடிப்படையில்தான் பொதுவான இபாத்கள் வளமையாக நாம் தொழக்கூடிய ஐந்து நேரம் தொழுக ஜகாத் நோங்கு எங்கட சராத்து இதெல்லாம் ஆனா இப்படியான கஷ்டமான நேரத்துல நாங்க எவ்வாறு முகம் கொடுக்கிறதுன்றதுதான் எங்களுடைய உண்மையான ஆன்மீகம் இந்த நேரத்தில் அகலா இந்த நேரத்துல மனநிலை மிக முக்கியமான விடை மனநிலை எப்படி இருக்குது நாங்க எங்களுடைய இந்த விடயத்துல நாங்க எப்படி எங்கட மனநிலை இருக்குது அல்லாஹுடைய விஷயத்துல எங்கட நம்பிக்கை இமான் எப்படி இருக்குது மற்றவர்களோட எங்களோட செயல்கள் அஹ்லா எப்படி அமைந்திருக்குது என்ற தல்லா சோதிக்கிறான் உமர் அம்மாவுடைய காலத்துல கடுமையான வறுமை வந்து மக்கள் மௌத்தாக கொண்டிருக்கிற நேரத்துல உமரதியான கவலைப்பட்டாங்க என்னூருமாவுடைய காலத்தில் இல்லாத வறுமை பசி பட்டணம் அதே போல அவலத்தில் இல்லாத பசி பட்டணி என்னுடைய காலத்துல ஏன் என்று சொல்லி சஹாபாக்கள் அழைச்சு அவங்க ஆலோசனை செஞ்ச நேரத்துல அலிபின் அபி தாலிப் ரஜியு சொன்னாங்க உமர் நீங்க நன்மாரான் கேட்டுக்கோங்க இதற்கு முன்னால் இஸ்லாத்துக்கு முன்னாலேயும் இப்படியான வரும கஷ்டமான நிலை உண்டாகும் அரபிகள் என்ன செய்வார்கள் கோத்தரம் இன்னொரு கோத்தரத்துக்கு அநியாயம் செய்து அவர்களுடைய தேவைகளை மிருகத்தை விட மோசமாக நடந்து கொள்வார்கள் ஆனா இஸ்லாத்துக்கு பின்னால் அல்லாஹ் இவ்வாறான ஒரு சோதனையை தந்து கும்பத்திணற உங்களோட சக மக்களை அல்லாஹ் சோதிக்கிறான் எல்லோரும் வெற்றி பெற்றார்கள் ஈமானுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு பின்னாலே வெற்றி பெற்றார்கள் அவர்களுடைய செயல்களை எப்படி அமைஞ்சிருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்க கூடிய நிலைமை உண்டாகுச்சி அவங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துல அவங்க மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்க மக்தாகினாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இவ்வளவு காலமும் முஸ்லிம் உம்மா என்ற அடிப்படை முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த சோதனை அல்லாஹின் இத்தாலியிலும் அனைத்து மக்களுக்கும் நாம் பிரார்த்திப்போம் இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் இடத்துல பாதுகாப்பு தேடுவோம் நாம் அனைவரையும் அல்லாஹ் இந்த நோயை விட்டு பாதுகாக்க வேண்டும் என்று நாம் அல்லாஹிடத்துல வேண்டி வேண்டுகொள்வோம் அதிலையும் குறிப்பாக அன்புக்குரிய சகோதரத்திலே நாங்க இப்படியான நிலைமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பலஸ்தீன்ல மக்கள் பல காலங்களாக அவங்க லாக்டவுன்ல இருக்கிறாங்க மியன்மருடைய மக்கள் லாக்டவுன்ல இருக்கிறாங்க காஷ்மீர்ல மக்கள் லாக்டவுன்ல இருக்கிறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே தில்லியில அண்மையில நடந்த அதனால அன்புக்குரிய சகோதரர்களே உலகத்துல பல பாகங்கள்ல முஸ்லீம்கள் முகம் கொடுக்கக்கூடிய பிரச்சனையோட ஒப்படும் போது மக்கள் முகம் கொடுக்க போது அல்லாஹ் நல்ல நிலைமையில தன் வைத்திருக்கிறான் அல்லாஹ் எங்களை பாதுகாத்திருக்கிறான் அதனால் அன்பு கூடிய சகோதரர்களை அல்லாவின் நல்ல நன்றி அல்லாஹுடன் ஒரு மிக நெருங்கிய ஒரு உறவுடன் மக்களுடன் நல்ல அக்கலாக்கம் நடந்து கொள்வோம் இன்ஷா அல்லா நான் தொடர்ந்தும் ஒவ்வொரு நாளும் மூணு முறை லைவ்ல வரப்போகின்றேன் நாளில் இருந்து இன்ஷா அல்லா தொடராக அதன் ஒரு முறை நான் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் லாங் அப்போனா என அப்போ சகா ரத்த ரத்தே புருவசே சகா ஜனதாவா ஆர சாஸ்திரி கேள அல்லாஹ் சுபானி மே அபியோகிட்ட மூலதே கீழ அப்போ அல்லா சுக் நம் அனைவருக்கும் இன்றைய நாள் ஒரு வர்த்தர் நிறைந்த நாளாக இன்றையுடைய ஜிம்மாவுடைய அனைத்து கைரையும் நலவுகளையும் எல்லாம் நமக்கு நசீபாக்க வேண்டும் நம்முடைய நாட்டு மக்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அனைவருக்கும் அவங்க அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பான எல்லோரும் அல்லாவின் பக்கம் திசைகளை திருப்பிக்கோங்க ஒவ்வொரு நிலைமையை உறவினர்களுடைய நிலைமைகளை விசாரிங்களை விசாரித்து அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் அல்லாஹ் எங்களோட இருக்கிறான் யார் எல்லாத்திலும் அல்லாஹ் இருக்கிறான் அல்லாஹ் எங்கட அனைத்து விடயத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறான் எங்களோட உள்ளங்கள் அவன் பக்கம் இருந்தான் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை ையும் நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் وحبيب محمد صلى الله عليه وسلم وانت المستعان وعليك البلاء ولا حول ولا قوه الا بالله العليم الحكيم سبحان ربي كرب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته